ச கரக்கு னாத்திருஷ்ணா <SUSANZCal> சி மனசி வித்திருஷ்ணா எல்லோத்த विनोदय दृष्ट्वा ோயச்சித்தீஸி திருஷ்வா மாகாமோஷம் மாம் மனிைய ஜீவிமதிஷய விதிமாக்கம் ஹம் சமஸ்த ஜ கோோவிந்தம் பஜ கோோவிந்தம் கோவிந்தம் பஜமுடமதே நூலாசிரியர் மக்களுடைய அறியாமையை அகற்ற வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையினுடைய தன்மைகளையெல்லாம் விளக்கி கடவுளையே நாம் சார்ந்திருக்க வேண்டும் அல்லது கடவுளை நம் சொரூபமாக அறிய வேண்டும் ஒன்று பக்தி பூர்வமாக பக்தியின் அடிப்படையில் சகுண பிரம்மத்தை சார்ந்திருக்க வேண்டும் அல்லது நிர்குணப் பிரம்ம தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படியோ உலகத்தை சார்ந்திராமல் கடவுளை சார்ந்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும் உண்மையான சந்தோஷம் வேண்டுமானால் உலகத்தை சார்ந்திருப்பதிலிருந்து கடவுளை சார்ந்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் என்ன வேர்ல்டு டிப்பண்டன்ஸ் காடு டிப்பண்டன்ஸ் செல்ஃப் டிபெண்டன்ஸ்னு மூணாக சொல்லுவோம் அதாவது இன்பத்தின் பொருட்டு உலகத்தை சார்ந்திருக்கிறது அப்புறம் உலகத்தில் இன்பம் வரலேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கடவுள்தான் இன்பம் தருவார்னு சொல்லி கடவுளை சார்ந்திருக்கிறது அப்புறம் கடவுளும் நானும் வேறேன்னு சொன்னாலும் கொஞ்சம் துன்பம் இருக்குங்கிறதுனால கடவுள் எனக்கு வேறாக இல்லைங்கிற தத்துவம் வேதாந்த தத்துவம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவம் அந்த தத்துவத்தை தெரிஞ்சிருந்தால் கடவுளையும் சார்ந்திருக்கிறதில்ல என்னையே நான் சார்ந்திருக்கிறேன் ஆனந்தத்துக்காக வேண்டி நான் லோக விஷயங்களையும் சார்ந்திருக்கலை நான் பகவானையும் சார்ந்திருக்கலை ஏன்னால் நானே ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி வேதாந்தம் அப்படி தான் முடிக்கிறது மக்கள் அப்படி தான் இருக்காங்க முதல்ல சுகம் கிடைக்கும்னு உலக விஷயத்தை தான் சார்ந்துருக்காங்க அப்புறம் பார்த்ததுக்கு பிறகு அதில் வந்து ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு அதில் சுகம் வந்து பேருக்கு தான் இருக்குது உண்மையில் இல்லைன்னு புரிஞ்சதுக்கப்புறம்தான் மனசு மாதிரி பகவான்கிட்ட போகிறது அப்புறம் பகவான் இடத்துல போனாலும் கொஞ்சம் அந்த பேத புத்தி இருக்கிறதுனால பரிபூர்ணமான ஆனந்தம் விளங்குறது இல்லை அப்புறம் அந்த பரம்பொருள் தனக்கு வேறாக இல்லைன்னு புரிந்து கொள்ளும் பொழுது தான் பரிபூர்ண ஆனந்தம் மனிதனுக்கு அமைகிறது இதனால தான் பெரியவங்க வந்து இந்த வந்து மனுஷ ஜென்மா வந்து இப்படி வீணாக போகிறதுக்காக இல்லை எத்தனையோ ஜென்மாவை வீணாக பண்ணியாச்சு திரும்ப திரும்ப மனித பிரிவை வீண் பண்ணக்கூடாது கடவுளை அடையிறதான் நமக்கு லட்சியம் அப்படிங்கிற நினைவு போட்டதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறார் முதல்ல சொன்னார் கடவுள் தத்துவத்தை படிக்கிறதை தவிர மற்ற படிப்புனாலும் நமக்கு பெரிய பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம் அப்புறம் பணம் வந்து அளவுக்கு மீறி இன்பத்தை கொடுக்கணும்னு நினைக்காதே ஒரு நாள் அது இன்பத்தை கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு சொன்னார் அப்புறம் வந்து பெண் ஆசை ஆணாசைன்னு போட்டுக்கணும் ஆண்கள் பெண்கள் ஆணாசை போட்டுக்கணும் ஆண்கள் பெண் போட்டுக்கணும் எல்லாருக்கும் இரு இயற்கையாக இருக்கக்கூடியது அந்த ஆசையும் நாம் ஜெயிக்கணும் அதுவே நம்ம லட்சியம் கிடையாது நம்ம மனுஷ ஜென்மம் வீணாக்கக்கூடாது அதுக்காக வேண்டி கோவிந்தம் பஜ வாழ்க்கையும் நீண்ட நாளைக்கு நிலைக்கும் நினச்சிராத அதுவும் ரொம்ப ரொம்ப சஞ்சலமானது அந்த சஞ்சலமான வாழ்க்கைக்குள்ளேயே வியாதி வர்றது கர் எத்தனையோ பிரச்சனைகள் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இமோஷனல் ப்ராப்ளம் இன்டலெக்சுவல் ப்ராப்ளம் இதுவும் ஓய மாட்டேங்கிறது ஆகையினால் உலகம் முழுவதும் மக்கள் முழுவதும் துன்பத்தினால்தான் அதிகமாக பீடிக்கப்படுகிறார்கள் காரணம் கடவுளை நினைக்காததால் துன்பப்படுகிறார்கள் உண்மையாக கடவுள் ஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டார்களே ஆனால் அவர்கள் துன்பப்பட மாட்டார்கள் கடவுளை நான் கும்பிட்றதுனால துன்பப்படுறேன்னு யாராவது சொன்னால் அவன் கடவுளை சரியாக புரிஞ்சிக்கலேன் தான் அர்த்தம் கடவுளை கும்பிட்டுட்டு நான் இவ்வளவெல்லாம் கும்பிட்டேன் எனக்கு ஏன் கடவுள் கஷ்டத்தை கொடுக்கணும்னா அவனுக்கு கடவுளை பற்றி தெரியவே இல்லைன்னு அர்த்தம் கொஞ்சம் கூட கடவுளை பற்றின ஞானமே கிடையாதுன்னு நினச்சி அவன் ஏதோ கடவுள்னா ஏதோ மரம் பணம் காய்க்கிற மரம்னு நினச்சின்னு இருக்கான் பணம் கொடுக்குற மரம்னு நினச்சின்னு இருக்கான் வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியதுன்னு நினச்சின்னு இருக்கான் அது ஓரளவில் உண்மைதான் அது மேலெழுந்த வாரியானதான் உண்மையிலே கடவுளுக்கு அது வேலை இல்லை ஆ கடவுளுங்கிற கடவுளை கும்பிட்றதே ஆனந்தம் அதுதான் உண்மையை தவிர அதனால் ஏதாவது கொடுக்கலேன்னு சொன்னால் அவர்கிட்ட என்ன பார்கெனாக பண்ணுறது எப்போ பார்த்தாலும் பேரம் பேசுறது இதையே தான் நம்ம சொல்லிகிட்டுருக்கோம் ஆகனால் அதுக்கும் ஆன்மீகத்தில் முதல் படி அதெல்லாம் இந்த சாமிகிட்டே போய் அதை எனக்கு உடம்புக்கு சரி பண்ணு எனக்கு வந்து பணத்தை கொடு கடைநடை இதெல்லாம் இந்த ப்ரேயர்லாம் பண்ணுறோமே இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் அது உண்மையான ஆன்மீகமே கிடையாது ஏதோ ஆன்மீகத்தில் வாசலில் உட்காந்துருக்கும் அவ்வளோதான் இன்னும் உள்ளுபுள்ள கூட நுழையிருக்கும் உண்மையான ஆன்மீகத்தில் கடவுள்கிட்ட எறையும் எதிர்பார்க்கிறதே இல்லை கடவுள் தத்துவத்தை புரிஞ்சு அவரையே சார்ந்திருக்கு இதில் உலகத்தில் சந்தோஷம் இருந்தால் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணுங்கிற பேச்சே அவர்கிட்ட கிடையாது அது பாட்டுக்கு அது என்னவோ இருந்துட்டு போகிறது நமக்கு உடம்பில் தோஷம் உடம்புல வியாதி இருந்தால் இருந்துட்டு போகிறது பணம் வந்து குறவாக இருந்தால் இருந்துட்டு போகிறது பெரு மற்றவங்க நம்மளை வந்து தப்பாக நினைச்சா நினச்சிட்டு போகிறாங்க அதை பற்றிலாம் நமக்கு கவலையே கிடையாது அதுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது நினச்சா நினச்சிட்டு போகிறாங்க அதில் அவங்க ப்ராப்ளம் எல்லாேருக்கும் அப்படி தான் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் தாரதமியம் இருக்கத்தான் எனக்கு பகவான் மாத்திரம் எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் எனக்கும் பகவானுக்கு தான் ரிலேஷன்ஷிப் மற்ற ரிலேஷன்ஷிப்லாம் நாம்கே வாஸ்தே சும்மா பேர் தான் அது வாஸ்தவமானது கிடையாது அந்த ஒரு தாருட்யம் ஆகணுங்கிறார் அந்த ஒரு திடத்தன்மை வேண்டும்ன்னு சொல்கிறார் அதனால் வாழ்க்கை அவ்வளவு நிலையில்லாதது எனவே கடவுள கும்பிடு எதுக்கு வீணாக போக்குற மனுஷன்மாவை அப்படிங்கிறத அதனுடைய கருத்து அப்புறம் சில பேர் ஆர்க்யூ இதை ஒரு ஆர்கியூ பண்ணுற மாதிரியே சங்கதி இது ஒன்று ஒன்று கனெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக அடுத்த ஸ்லோகத்துக்கு கனெக்ஷன் என்னென்னா ஒருத்தன் ஆர்கியூ பண்ணலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் எல்லோரும் இன்னும் ரொம்ப என் பேரில் ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க என் ரொம்ப பிரியமாக இருக்காங்க எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அதனால் எனக்கு அது போகும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு அது சொல்கிறவர் அதெல்லாம் நினைக்காதே உண்மையே எதுவும் கிடையாது எல்லோரும் செல்ஃபிஷ் தான் ஒய்ஃபு செல்ஃபிஷ் தான் ஹஸ்பண்டு செல்ஃபிஷ் தான் சில்ட்ரன் செல்ஃபிஷ் தான் எல்லாரும் செல்ஃபிஷ் தான் பகவான் ஒருத்தம் தான் நான் செல்ஃபிஷ் சுயநலம் இல்லாதவன் கடவுள் ஒருத்தம் தான் மக்கள் எல்லாரும் சுயநலம் உடையவர்கள் தான் வந்து கொஞ்சமாவது உட்கார்ந்துருக்குமே தவிர எல்லாம் சொல்லலாம் இல்லை என்ன சுவாமி சில பேர்லாம் வந்து அவங்களுக்காக உயிரையே விடுறாங்களேன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ் தான் உயிரியே விடுறதை கூட செல்ஃபிஷ்ன்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் எவ்வளோ ஆழமாக சொல்கிறீங்க அப்படின்னா ஒருத்தருக்காக வேண்டி உயிரியே விடுகிறார் அப்படின்னு சொன்னால் அது செல்ஃபிஷ் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் அவங்க இல்லைன்னா வாழ முடியாதுங்கிறதான் அப்பவும் சுயநலம் தான் என்னால் அவங்க இல்லைன்னா வாழ முடியாதுன்னா என்ன அர்த்தம் எனக்கு துக்கமாக இருக்கும் அதனால தான் நான் போகிறேன் அவ்வளோதான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணினால் கடைசியில் எல்லாம் சுயநலம் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி இல்லை இந்த இதை வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது நம்மளை நாமளே ஏமாற்றிக்கூடாது உண்மையை உண்மையை ஒத்துக்கணும் சும்மா மேலெழுந்த வாரியே எல்லாம் பேசிக்கலாம் வச்சனெல்லாம் பேசலாம் கவிதை பாடலாம் எல்லாம் பண்ணலாம் ஆர்ட் ஆஃப் ஹார்ட் உள்ளது உள்ளதான் அதனால் சொல்கிறார் நீ நினைக்கிற மாதிரி உலகம் கிடையாது எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் நமக்கு எல்லோரும் ரொம்ப ஒவ்வொரு பார்ட்னரும் கம்பெனி ஆரம்பிக்கிற போது நம்மெல்லாம் ஒத்துமையாக ரொம்ப நாளைக்கு பண்ண போகிறோம்னு நினச்சி தான் ஆரம்பிக்கிறான் எத்தனை நாளைக்கு இந்த பார்ட்னர்ஷிப் இருக்குது கொஞ்சம் நாள் ஆன உடனே கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பித்தோடனே இவனுக்கு ஆசை அதிகமாக ஆகிடுது அப்புறம் என்ன ஆயிடுறதுன்னு நான் அந்த இந்த மாதிரி பண்ணுவார்னு நினைக்கக்கூட இல்லைங்க அப்படின்னா அதுதான் உலகம் இப்படி கூட நினைக்கக்கூட இல்லை இப்படி தான் இருக்குது வீட்டுக்கு வீடு வாசப்படி சர்வத்ரைஷா விகிதா அவரே சொல்ல போகிறார் நமக்கு என்ன ஒரு எண்ணம் எல்லாேருக்கும் இப்படித்தான் இருக்குது முத முதல்ல நம்ம ஒரு காரியம் பண்ணுறதோ இப்படித்தானே கல்யாணம் பண்ணுறோம் இவன் என்ன ஏமாத்திருவாளோ அப்படின்னு நினச்சினா கல்யாணம் பண்ண முடியும் உண்மை எல்லோரும் நம்பித்தானே பண்ணுறாங்க ஹஸ்பண்டு கல்யாணம் பண்ணிக்கிற போது திருமணம் பண்ணிக்கிற போது எல்லோரும் என்னென்ன உண்மையிலே எனக்கு நல்லா பண்ணுவாங்க அப்படி நினச்சி தானே பண்ணுறாங்க எல்லோரும் அதுக்கப்புறம் தெரிகிறது ஸ்வரூபம் மாமனார் ஸ்வரூபம் தெரிகிறது மாமியார் ஸ்வரூபம் தெரிகிறது கல்யாணம் தன்னைக்கு மாமியார் ஸ்வரூபம் தெரியுமா தெரியாது அன்னைக்கெல்லாம் எல்லாம் மூடி இருந்தால் மறைச்சு தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக ஆக மாமியாருடைய விஸ்வரூபமெல்லாம் தெரியும் அப்புறம் என்ன பண்றது இப்படிதான் உலகம் இருக்கு எல்லாம் ஒன்றும் மழ முடியாது அப்படிதான் இருக்கும் அதனால சில பேர் சொல்லலாம் ரொம்ப எங்கிட்ட அட்டாச்சாக நிறைய பேர் இருக்காங்க எனக்குமே இருக்காங்க அவங்களில் அவங்க எனக்காகவே அவங்க பிறந்திருக்காங்க கடவுளை அவங்கள படைச்சிருக்காங்க எப்படி எனக்காகவே கடவுள் அவங்கள படைச்சிருக்காங்களாம் இன்னும் சில சமயம் லிமிட் தாண்டி போறது என்ன சுவாமிஜி எடுத்தாலும் நீங்களே எனக்கு குருவா வரணும்னா அப்ப குரு வந்து குரு சில சமயம் அதிகமா போய் அப்ப என்ன குருவுக்கு என்ன மறு ஜென்மம் அவரும் எடுக்கணுமா அவர் அவர் மறு ஜென்ம எடுக்க வேண்டாம் தானே அவரும் தத்துவம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் இவ்வளவு தூரம் போயிட்டு என்னத்துக்கு பிறக்கணும் இந்த ஜென்மாவே போறோம்னு நினச்சி தான் சொல்லிட்டு பாடம் சொல்லிட்டு அப்புறம் என்ன அர்த்தம் குருவும் பிறக்கணும்னு தானே அர்த்தம் சொல்றது பாடம் நடக்கிறது என்னவோ புனர் வேண்டாம் எல்லாம் ரொம்ப பிரியமா இருக்காங்கன்னு நினச்சுருக்கோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறார் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் அதுதான் கனெக்ஷன் ஒரு மனுஷன் ஆர்கியூ பண்ணலாம் என்ன ஆர்கியூ பண்ணலாம் வந்து எனக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நீ சம்பாதிக்கிற இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கில்ல அப்படிங்கிற சிங்கராஜர் ஆமாம் அதனால தான் பணம் கையில் இருக்குது பணம் கையில் இருக்கிறதுனால தான் உனக்கு மதிப்பு உன்கிட்ட இல்லை அவ்வளோதான் அடுத்த நாள் தெரியும் ரிட்டையர் ஆனால் ஒரு ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஜெர்னி வந்துவிட்ருக்கு ரிட்டயத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஜூரமெல்லாம் வந்துடுது காய்ச்சல் எல்லாம் வந்துடுறது என்ன பயம் அதுக்கப்புறம் அந்த ரிட்டையர்டு லைஃப் அதுக்கப்புறம் எப்படி இருக்குமோன்னு பயம் இருக்கும் நிறைய பேர் சரி விட்டுடுவோம் எல்லாம் அப்படியே ஆரம்பித்தா போயிட்டே இருக்கும் ஸ்லோகத்தை பார்ப்போம் யாவத் வித்தோபார்ஜன சக்தித பரிவாரோ ரத்த देहे गेहे பச்சாா்ஜீவ்விஜ பரிவார जीवति जर्जर देहे பச்சாா்ஜீவரே வாத்தம் கோப்பி நேவிந்த மே யாவது வித்த உபார்ஜன சக்தகா தாவது நிஜ பரிவாரோ ரத்தா அப்படியே தான் அண்மையம் எதுவரையிலும் உனக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதோ அதுவரையிலும்தான் உன்னோடு சேர்ந்திருக்கிற பிராரப்தத்தினால் உன்னோடு சேர்ந்திருக்கிற பரிவாரங்கள் உன்னிடம் பிரியமாக இருப்பார்கள் பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் தான் உங்கள்கிட்ட பிரியமாக இருப்பார்கள் இப்போது பணம் இருக்கிற வரைக்கும் தான் மதி பாருங்கள் பெரிய பெரிய பெரிய வீடுகளில் போய் பாருங்கள் நல்லா தெரியும் வயசானவருக்கு அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாருன்னு வச்சு அதுதான் அவருக்கும் பயம் இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம் அவருக்கும் விட மனசு வராது எழுதி வச்சுடமாட்டார் லேஸில் வச்சு விட மாட்டார் அப்படியே அவர் கொஞ்சம் நெஞ்சம் வச்சுருந்தாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க என்னத்துக்கு நான் இதை போட்டு சரி பண்ணுறேன்னேம்பாங்க அவங்க சப்போஸ் அவர் என்ன பண்ணுறாரு எழுதி வைக்கிறத எழுதி வச்சுடுறாருன்னு வச்சுங்க வயதான வீட்டில் பெரிய வசதி குடும்பம் இருக்குது ரொம்ப இருக்குது கோடிக்கணக்காக தான் இருக்குது ரொம்ப கம்மி ரொம்ப குறைவு ஒன்றும் கிடையாது கோடிக்கணக்காக இருக்குது இவர் என்ன பண்ணுறார் இந்த பையனுக்கு அந்த பையனுக்கு எல்லாத்துக்கும் எழுதி வச்சு விட்றார் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது கொஞ்சம் வச்சுக்கிறார் தனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிறார் இந்த ரெண்டாவது பையன் இருக்கானே ரெண்டாவது பையன் மூணாவது பையன் இருக்கானே அவன் வந்து அடிக்கடி அது கொஞ்சம் கொடுத்திங்கன்னா எது ஏற்கனவே அவனுக்கு கொடுத்துருக்கு அது பத்துறது இல்லை அவனுக்கு அவன் என்னென்ன கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க அதை வச்சு எங்கிட்ட இருந்த யாராவது பிஸ்னஸ்லேயாவது போடுவேன் பணமாவது கூடும் அப்படின்னு சொல்லி நச்சுவான் அதுக்கப்புறம் அதுவும் போயிடுத்துன்னு வச்சுங்க அப்புறம் வரவே மாட்டார் என்னைக்கே ஒரு நான் வேணால் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே மாதிரி எதாவது இவெல்லாம் வரப்போகிறது இந்தியாவிலையும் வரப்போறது அதெல்லாம் அதான் ஃபாதர்ஸ் டே சில சமயம் என்னென்னா ஃபாதர்ஸ் டேன்னு அதையும் கூட அனுப்பிச்சிடுறோம் போஸ்ட்லேயே ஃபாதர்ஸ் டேனால் தெரியுமா அப்பாவை பார்க்குற தினம் அன்னைக்கு வருஷத்தில் ஒரு நாள் அப்பாவை போய் பார்க்குறது இது வந்து போய் பூச்செண்டெல்லாம் கொடுத்து டேடி ஐ லவ் யூ இந்த வச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறம் சாயங்காலம் கொஞ்சோடனே போயிடுவான் இந்த பேரம் பேசி குழந்தையெல்லாம் கூட்டிட்டு அவர் அவருக்கும் முதல்ல இந்த பச்சகம் வந்து படிச்சிருக்க கூடாது அவருக்கும் வானது இப்ப வந்து இதே மாதிரிதான் அம்மா கதையும் நான் ஃபாதர்னு அப்புறம் அம்மா கேட்கணுமா அம்மா ரொம்ப இமோஷன் வேற அம்மா அப்பாவது சமாளிச்சுப்பார் அவருக்கு ஆளெல்லாம் உண்டு அவரை மாதிரி நிறைய குரூப் எல்லாம் உண்டு அங்கே போய் உட்காந்து கதை பேசிட்டு வந்துட்டு வருவார் இது அம்மா வந்து இங்கேதான் இருக்கும் சொல்ல முடியாது அம்மாவுக்கும் குரூப் கிடைக்கும் அது வேற விஷயம் இருந்தாலும் கூட யோசித்து பார்த்தோம்னா எல்லாம் உடம்பில் சக்தி இருக்கிற வரைக்கும் தான் என்ன சொல்கிறார் யாவத்து வித்த உபார்ஜனை சக்தா தாவத்து நிஜ பரிவாரோ ரெட்டா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பிள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கியிருக்கார் அப்பா வந்து நம்ம யாராவது வெளியில் வராங்கன்னா அப்பா நீங்கள் அங்கேயே இருங்க வராதிங்க வெளியிலங்கிறான் எப்படி என்ன உங்களை பார்த்தா அவங்க வந்து என்ன மதிப்பு குறைஞ்ச எப்படி இருக்கும் அவருக்கு எல்லாம் நடக்கிறது நிறைய வீடுகளில் நடந்துன்னு தான் இருக்கு ஆக என்னால் சொல்கிறார் வித்த உபார்த்தன சக்தகா தாவத்து நிஜ நிஜ பரிவாரான்னு நடத்தம் நிஜ சொன்ன மாதிரி பிராரத்த கர்மத்தினால நம்ம கூட சேர்ந்துருக்காங்க இவங்கலாங்கிறார் சொல்கிறதோ சொல்கிறோம் இப்படி நல்லா சொல்லிவிடுவோம் ஒன்றும் ரொம்ப நாடாக ஒன்றும் இல்லை புதுசாக சேர்ந்தவங்க தான் இவங்கள்லாம் நிஜ பரிவாரோ ரக்தஹா ர்தஹான்னு நடத்தம் அட்டாச்சு பற்றோடு இருப்பார்கள் இந்த பற்று இல்லாதவனுக்குதான் விரக்தஹான்னு பேர் நிறைய நார்த் இந்தியாவில் ஆசிரமத்துக்கு பேர் விரக்தாஸ்ரமஹான்னு இருக்கும் பற்று எவனுக்கு இல்லையோ அவனுக்கு விரக்தா நம்ம பையன் ஒருத்தன் சமஸ்கிருதம் தெரிஞ்சவன் சொல்றான் உங்க உங்க ஆசிரமத்துக்கு வந்தேன் சுவாமி அகம் விரக்தஹா ஜாத்தஹான் விரக்தாத்தான் மசக்காக பகவ் சந்தி ரகத்த விரக்தா புரியிறதா சம்ஸ்கிருதம் அதாவது கொசு கடித்து ரத்தமெல்லாம் வெளியே போச்சு சம்ஸ்கிருதத்தில் ரத்தத்துக்கும் ரத்தான்தான் பேர் ரத்தம்னு சொல்கிறோம் இல்லையா சம்ஸ்கிருதத்தில் ரக்தான் தான் பேர் அவன் என்ன சொன்னால் என்னுடைய ரத்தமெல்லாம் போயிடுத்து விரக்தா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சதுனால இதுதான் ஏற்கனவே விரக்தனமை பற்றட்டு தான் சாமியாராயிருக்கான் ஃப்ரெண்டு சுவாமி அதனால் நல்ல பற்றட்டு தான் சாமியாராக இருக்கும் அஹம் விரக்தான் என்ன விரக்தான் கொசுக்கடியினால் விரக்தான் விகதாக இருக்கா சும்மா ஜோக் யாவது வித்த உபார்ஜன சக்தா தாவத்து வித்தம்னா பணம் உபார்ஜனம்னா சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறது ஆர்ஜனம்னா சம்பாதிக்கிறது சக்தா அதில் ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கார் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிஸ்னஸ் நல்லா பண்ணுறார் நிறைய பணம் வர்றது அது வரைக்கும் எல்லாரும் ரொம்ப இதாக இருப்பாங்க ஏன்னா அப்போ அவர் வாங்கி கொடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க பணத்துக்கு பொருள் வாங்கி கொடுப்பாங்க அதனால தனக்கு காரியம் ஆறுது அந்த பணத்தினால அதனால் அவங்க அட்டாச்சாக இருக்காங்க பஷ்ச்சாத்து அப்புறம் என்னென்னா பஷாத்துன்னா என்ன அர்த்தம்னா உபார்ஜன சக்த அபாவே பணம் சம்பாதிக்க முடியாத பிறகு கஷ்டப்பட்டு ஓடி ஆடி உழைக்க முடியல முதுகு பிடிச்சிக்கிறது பேக் பெயின் நடக்க முடியல எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு நடக்க முடியல கஷ்டமாக இருக்குது அதனால் பஷாத் பஷ்டாத்துனால் என்ன அர்த்தம் பணம் சம்பாதிக்க முடியாமல் போன பிறகு பிறகுன்னு அர்த்தம் பஷ்டாத் பிறகு பிறகுனால் என்ன பிறகு பணம் சம்பாதிக்க முடியாமல் போன பிறகு ஜர்ஜர தேகே ஜீவதி மிகவும் நொந்து போயிருக்கிற சரீரத்தில் வாழ்கிறான் எல்லாம் ஜர்ஜர தேக ஜர்ஜர தேகன்னா கிழத்தனம் வாய்ந்த உடம்பு முதுமை உடலில் வாழ்கிறான் ஜர்ஜர தேகன்னா என்ன அர்த்தம் முதுமை உடலில் வாழ்கிறான் முதுமை உடலில் வாழ்கிறான் இதுலேருந்தே வேதாந்தம் இருக்கு முதுமை உடலில் வாழ்கிறா முதுமை ததும்பும் உடலில் வாழ்கிறாள் எல்லாம் ஏதாச்சு பல்லு போயாச்சு கண்ணு இடுங்கி போச்சு அங்கம் கலித்தம் பலித்தம் உண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் ஒதடெல்லாம் தொங்கி போச்சுங்கிற தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் துண்டம்னா ஜாத்தம்னா இந்த ஒதடு அப்படியே தொங்குறான் வீடாக அதை வர்ணிக்கிறது அங்கம் கலித்தம் பலித்தம் முண்டம் சொட்டை விழுந்து போச்சு தசன விஹீனம் கடிக்க சக்தி இல்லை ஜாத்தம் துண்டம் ஜாத்தம் துண்டம்ங்கிறது உதடு தொங்குகிறது விருத்தோயாத்தி கிரகித்வா தண்டம் கையில் வேற குச்சி எடுத்தாச்சு கதபின முஞ்சி ஆஷா பிண்டம் உள்ள என்ன இருக்குன்னு எட்டி பாக்கிறேன் அப்படி வயசாகிடுத்து பகவானை நினைக்கப்படாதோ மனசு போக மாட்டேங்கிறது இல்லை அதுதான் ஜர்ஜர தேகா ஜர்ஜர தேஹே ஜீவதி இதெல்லாம் கேட்டால் வைராகியம் வந்துடும் அது சொல்கிற விதமாக சொன்னால் அப்படியே இதாகிடும் ஜர்ஜர தேஹே ஜீவதி அதனால என்னென்னா ஒருத்தராவது கேட்குறாங்களா கோபி கிரேகே வார்த்தாம் ந பிரிச்சதி கோபி யாரும் கேகை என்னான்னு அர்த்தம் வீட்டில்னு அர்த்தம் வீட்டில் வீட்டில் தானே வசிக்கிறான் அதனால் கோபி வார்த்தாம் நிச்சதி யாரும் என்ன செய்தின்னு கேட்குறதுல பயம் செய்தி என்னன்னு ஆரம்பித்தா அவர் ஆரம்பிச்சிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆரம்பிச்சிருவோம் ஈவன் சோகாலு சுவாமி கூட பேச முடியாது ரொம்ப நேரம் பேச முடியாது எத்தனை நேரம் பேசுவீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க அவங்க மனது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களால் எத்தனை நேரம் கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு பெற்ற குழந்தைய தாயால் எத்தனை நேரம் வச்சுட்டே இருக்க முடியும் கொஞ்சம் நேரம் அவளுக்கு இரிட்டேட் ஆகிடற அம்மாவே பெற்ற குழந்தையை பார்த்து அம்மா இரிட்டேட் ஆகிறாலா இல்லையா சும்மா அது நெய் நெயின் எதாவது பண்ணிகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதோடய சுவாவம் அதுதான் அது வந்து சும்மா என்னவாக டிஸ்டர்ப் பண்ணால் ஓங்கி ஒரு சாத்து உட்காருங்க அப்போ என்ன அர்த்தம் பெற்ற குழந்தைகள அவளால் இரிட்டேஷன் தாங்க முடிய அதே மாதிரி இந்த வயசான தாத்தா கிட்ட போய் பேச ஆரம்பிச்சோம்னா அவர் வந்து இப்ப இருக்கிறது இப்ப ஜாக்சன் காலத்தில் நம்ம வாழ்கிறோம் ஜாக்சன் காலத்தில் வாழ்கிறோம் அவர் என்னமோ அன்னைக்கு வந்து குச்சலகுமாரியை பத்தி பேசிட்டு இருக்கார் பேசிட்டு இருந்தாலும் வச்சு அந்த காலத்தில் அவங்களான் நாட்டி மாடனா எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படி ஒரு அசவு வச்சா அந்த இருக்கும் அப்படின்னு நார்னா இவங்களுக்கு ஒன்றும் புரியாது ஜாக்சனை பார்த்துட்டு இருக்கல பையன் ரொம்ப தான் ஜெனரேஷன் கேப் அதனால் வந்து அவங்களோட கம்பெனி கொடுக்க முடியாது அதனால் அவர் ஒருத்தராவது பேசுகிறாங்களா பாரு வீட்டில் முழுவதும் நானும் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறேன் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரேன் ஏன் என்ன ஒரு வார்த்தை யாராவது கேட்குறாங்களான்னு என்னத்துக்குப்பா பஜ கோவிந்தம் கோவிந்தம் நீ பகவான நினைச்சிருந்தியானா இதெல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் நினைப்பியா யாரும் நம்மள்ட்ட பேசல நினைப்பியா நீ அப்படி இருந்தியானா எல்லாரும் பேசுவாங்க அது வேற விஷயம் ஏன்னா உன்னை பார்த்தாலே இந்த தெய்வீகம் இருக்கும் நீ இதை தெய்வீகம் போயிடுத்து பகவான நினைச்சிருந்தா அந்த தெய்வீகம் இருக்கிறதுனாலயே அட்ராக்டிவா வருவாங்க ஜனங்கள் அதனுடைய பிரியத்தினால வருவாங்க ஆனா அதுக்காக வேண்டி இதை பண்ணக்கூடாது எல்லாரும் பாரணுங்கிறதுக்காக வேண்டி பகவானை பூஜை பண்ணக்கூடாது நீ பகவான் என்ன யார் வந்தா என்ன பேசினா என்ன கேட்டா என்ன கேட்காட்டி என்ன எல்லாம் அது நிறைய பேருக்கு வயசான காலத்தில் வியாதி ஒருத்தரும் பார்க்கறது இல்லை பேசுறதில்ல காது கேட்காதா காது கேட்காது காது கேட்காது புண்ணியன்னு நினைக்கக்கூடாதோ அதனால என்னென்ன என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அது உனக்கு வேண்டியது இல்லை பங்குங்க ஆமாம் இந்த ஈடே காது கேட்காம போனானும் போச்சு எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியக்கூடாதுன்னு பண்ணிட்டாங்க வீடு இப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பகவானா கொடுத்தாரு காது கேட்காம பண்ணினார் ரொம்ப சந்தோஷம் யாரும் ஒரு சுவாமிய பார்த்தேன் அவரு காதே கேட்கறது இல்லை ஏன் சுவாமி இந்த இயரிங் எய்டெல்லாம் வச்சுக்கூட என்னத்துக்கு பகவானா பார்த்து கொடுத்த புண்ணிய பிரசாதம் அது அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் ரொம்ப நல்லது மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படிங்கிற எப்படி அது அவருடைய மென்டாலிட்டி அப்போது வார்த்தாம் கோபின லட்சத்து ஆகவே என்னென்ன அதுக்கப்புறம் போட்டுக்கணும் தஸ்மாத்து கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ ஓ மூடமதே ஏ முட்டாளே இதெல்லாம் வந்து அவங்க அவங்க என்ன மரியாதை பண்ணணும் இவங்க என்ன சொல்லணும் வந்தாங்க எல்லாரையும் பார்த்தாங்க என்ன மாத்திரம் பார்க்காமல் போயிட்டாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே போகார் அன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு ரெண்டு ரெண்டு இந்த அம்மா போய் சாப்பாடு வச்சோன்னு எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேண்டாம் போ சாப்பிட ஏன்னா அவரால் முடிஞ்ச ஸ்ட்ரைக் அதுதான் சாப்பிட மாட்டேன் அது கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன் இதெல்லாம் வர்ணனை பண்ண ஆரம்பித்தா முடிவாக இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் இதெல்லாம் வீட்டில் வீட்டுக்கு வீடு இதெல்லாம் பார்த்துருக்கிறது சில வீட்டில் நம்ம வீட்டில் இல்லைன்னா இன்னொரு வீட்டில் நம்ம பார்த்துருப்போம் அது எல்லா வீட்லையும் உண்டு பொதுவாக இதெல்லாம் நியத்தி உலக நியத்தி தவிர்க்க கோபின பிரிச்சதி கே நல்ல இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுனா யாரையும் வீட்டில் இருக்கிறவங்கெலாம் உனக்காகனு நம்பாதே அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது என்னால் இப்போவே கடவுளை கும்பிட்றதுக்கு பழகிக்கோ கடவுளை இப்போவே கும்பிடுறதுக்கு நல்லா பழகி கொண்டாயே நீ இதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டாய் வீட்டில் என்னை யாரும் கேட்கலையேன்னு நினைக்க மாட்டே கேட்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன் பாசிட்டிவாக வேறு நினப்பான் யாரும் நம்மளை உபதிரவம் பண்ணுறதில்ல ரொம்ப சந்தோஷமாக போச்சு நம்மக்கிட்ட நம்ம பக்கத்துலையே வர்றது இல்லை நமக்கும் ரொம்ப சத்சங்கத்துக்கு சௌகரியமாக போச்சு நான் பாட்டுக்கு உட்காந்து பகவத்கீதை ஸ்லோகங்கள் நான் படிக்கிறேன் நீட்டாக நோட்ஸ் எழுதுகிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதனால் ரொம்ப யாராக வந்தாங்கன்னா ஹாய்னா ஹாய் போயிட்டு வாழதான் அதுக்கப்புறம் என்ன கஷ்டமும் இருக்குது நிம்மதியாக இருக்குது நானும் படித்திருக்கேன் ஆனந்தமாக இருக்கேன் யாரும் என்கிட்ட பேசல போகலன்னு ஒன்றும் பேசினாலும் சரி பேசுறேன்னாலும் சரி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அதுதான் அது வேணுங்கிறார் அதுக்காக வேண்டி கோவிந்தனை பாடு இது இப்போவே பஜகோவிந்தை படித்து வச்சுன்னுட்டா நமக்கெல்லாம் ரொம்ப சௌகரியம் இப்போவே படிச்சுன்னுட்டீங்க வயசான கிளத்துல படித்தா காதலே விழாது என்னவோ சொல்கிறார் சாமியார் அப்படிம்பாங்க அதனால் நல்ல வேலை இப்போவே அது படிக்கணுமே சரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை எங்க வீட்டில் எல்லாம் எந்த பணம் இல்லைனாலும் பரவாயில்ல என்கிட்ட எல்லாரும் என்ன கிட்ட குசலம் எல்லாம் கேட்பாங்க அதிபுத்திசாலியான ஆட்பு எல்லாம் உண்டு பணம் சம்பாதிக்காட்டா என்ன பென்ஷன் வருது இல்லை பணம் சம்பாதிக்காட்டா என்ன பென்ஷன் வருதில்லை அந்த பென்ஷனுக்காக தான் இருப்பாங்க என்னதான் இருக்கும் சொல்றது அதனால இல்லை இல்லை எங்க வீட்டெல்லாம் அவ்வளவுலாம் கிடையாது அப்படின்னு அப்படி சொல்லாதே இந்த சரீரத்துக்கு வேறாக நமக்கு ஆத்மான்னு ஒன்று இருக்குது அதோட க்ஷேமத்தை நினைக்கணுங்கிறார் இந்த இந்த ஸ்லோகத்தில் அவர் சங்கராச்சார் சொல்ல விரும்புகிறது என்னென்ன இல்லை இல்லை எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லை எல்லோரும் நல்லா பேசுவாங்க விசாரிப்பாங்கன்னு நினைக்கலாம் ஆனாலும் உன் உடம்புக்குத்தான் மரியாதை உன் உடம்புலேருந்து உயிர் போயாச்சுன்னா உன் உடம்பை தூக்கி போட்டுடுவாங்கப்பா ஆத்மான்னு ஒன்று இருக்குது ஜீவாத்மான்னு அதோட க்ஷேமத்தை நினைக்க வேண்டாமா சிங்கராஜர் இத விட்டு இருக்கு அடுத்த ஸ்லோகம் யாவத் பவனோ நிவசதி தேஹேதி குஷலம் देहापाये भार्या विभ्यति யாபாயம் யாவது தேகே பவனகா நிவசதி யாவது எதுவரையிலும் தேகே ஷரீரத்தில் பவனகா காற்று நிவசதி வசிக்கிறதோ தாவது அதுவரையிலும் கேகே வீட்டில் குசலம் நம்முடைய சௌக்கியத்தை பிரிச்சதி கேட்பார்கள் கவனிப்பார்கள் பிரிச்சதின்னா கேட்பார்கள் உடம்பில் காத்து இருக்கிற வரைக்கும் தான் உடம்பில் உயிர் காற்று இருக்கும் வரையில்தான் வீட்டில் உள்ள அனைவரும் நம்மிடத்திலே நன்மையை கேட்பார்கள் நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்களா சரியா இருக்கா காலு வலிக்க தலைவிறதா ஏதாவது உபகாரம் அண்ணுவா தாவத்து குஷலம் பிச்சு வாய வாய தேகாபாயே வாயவ் கெதவதி சதி முதல்ல சொன்னது தான் தேகாபாயே தேகாபாயேன்னா உடம்பு போகும் பொழுது தேகம் நிறை தேகத்து தேக வாழ்க்கை நிறைவு பெறும் பொழுது உடல் வாழ்க்கை முடியும் பொழுதுன்னு அர்த்தம் வாயவ் கதவதி இந்த காற்றானது இதெல்லாம் சம்ஸ்கிருதம் படித்தா தான் இந்த கதவதினா என்னென்னு தெரியும் வாயவ் கதவதி சதி வாயு காற்றானது சென்ற உடன் சென்ற உடன் தஸ்மின் காயே அந்த உடலில் பாரியா பிப்ரதி மனைவி பயப்படுகிறாள் எந்த உடலை பார்த்து மனைவி மகிழ்ச்சி அடைந்தாளோ அந்த உடலை பார்த்து மனைவி பயப்படுகிறாள் அப்படி அர்த்தம் என்ன தான் புரியும் ஆகையினால் உன்னுடைய ஆத் ஜீவாத்மா வேறுங்கிறார் ஜீவாத்மா வேறே ஆகையினால் உன்னுடைய சரீரத்துக்கு மதிப்பு இருக்காது போட்டு எரிச்சுடுவாங்கங்கிற இல்லை நான் இந்த சரீரத்தை வச்சு காப்பாற்றுவாங்க இல்லையா என்ன இதுவா என்னது இந்த என்னது இன்னும் இருக்குது இந்த கோவாவில் எவ்வளோ சேவியர் அந்த பொட்டிக்குள்ளே வச்ச மாதிரியாக காப்பாற்றுருப்பாங்க வந்து வீட்டுக்குள்ளேயே அந்த பிரேத்தம் இருக்குதுன்னு வச்சுங்கடேன் அதை வச்சுன்னு எத்தனை நேரம்தான் ஓய்ஃபழுவா சரி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பிரியமா இருக்கு நினச்சுட்டு போயிடுங்க தெரியுறதில்ல யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம தெரியும் அதனால காயே பிப்யதி அந்த சரீரத்தை பார்த்து பயப்படுகிறாள் மாத்திரம் நேராக பயம் அதிகமாக இருந்தான் ஆக என்னால நீ யோசிச்சு பாரு இந்த சரீரத்துக்கு தான் இந்த சரீரத்தில் காத்திருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு சரீரத்தில் காற்று போன உடனே இந்த சரீரத்துக்கு மதிப்பு போய்விடுகிறது ஆகையினால் இந்த சரீரத்துக்கு வேறாக நாம் இருக்கிறோம் நீ என்ன பண்ணணும் கோவிந்தனை பஜனை பண்ணு ஆகையினால் யாரும் உன்னுடைய போற்றி பாதுகாக்கப் போவதில்லை ஒன்று புதைத்து விட போகிறார்கள் அல்லது எழுத்து விட போட்டு விட போகுதுன்னா விட்டு விட விட்ட விட்டு விடப்போகுது உயிர் சுட்டுவிட போகிறார்கள் உடலை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏதோ பாட்டு இருக்கு விட்டுவிட போகுது உயிர் சுட்டுவிட போகிறார்கள் உடலை ஆகையினால என்னென்ன இப்போவே விட்டு இந்த பற்றை விட்டுவிடு ஆகையினால நீ வந்து இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மதிப்பு இந்த சரீரம் போன சரீரத்திலேருந்து உயிர் பிரிஞ்சதுக்கு பிறகு உனக்கு மதிப்பு இருக்காது ஒரு ஃபோட்டோ மாட்டி தோற்றம் மறைவுன்னு போட்டு மாலை போட்டு பூஜை பண்ணிவிடுவாங்க அவ்வளவுதான் அப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதனால் அடப் பண்ணி வைத்தார் அது ஒரு சுலோ பாட்டே இருக்குது அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்குடி ஆளுடன் மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்ததென்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார்ங்கிறார் திருமூலர் அதனால் படுத்தார் போயிட்டார் அதுக்கப்புறம் என்னென்னா பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு காட்டீடை வைத்துட்டு நீரிணில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அதனால் நமக்கு ரொம்ப காலம் இந்த உலகத்தில் புகழ் மதிப்பெல்லாம் இருக்க போகிறது கிடையாது போனதுக்கு பிறகு அவ்வளவுதான் ரொம்ப நாளுக்கு இன்னும் மகிதிப்பு இதெல்லாம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல அதையினால இப்போவே நீ வந்து கடவுளை நினச்சி போகிற வழிக்கு புண்ணியம் தேடுங்கிற அதனால் மரண காலத்தில் தர்மந்தான் மித்ரம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு மரண காலத்தில் நமக்கு மித்திரன் யாருண்ணா நண்பன் யாருண்ணா தர்ம மிருதம் சரீரமுத் சிருஜிய காஷ்டலோஷ்டசம்க்ஷிதௌ விமுகா பாந்தவ யாந்தி தர்ம தம் அனுகட்சதி இதை பார்த்து தான் பாட்டு எழுதியிருக்கலாம் வீடு உறவு வீதி மனைவி காடு பிள்ளை கடைசி வரை யாரோன்னா யாரு யாரோ இல்ல இந்த பாட்டில் இந்த அர்த்தம் இந்த ஸ்லோகமே தான் அது மிருதம் ஷரீரம் புரிகிறதா பாருங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் மிருதம் ஷரீரம் உத்ஸுஜை இந்த இறந்து போன சரீரத்தை காஷ்டலோஷ்ட சமம் ஷிதவ் உத்ஸுஜை காஷ்டம்னா கட்டை லோஷ்டம்னா மண் கஷிதவுன்னா செதை காஷ்டலோஷ்ட சமம் ஷிதவ் மிருதம் ஷரீரம் உத்ஸிருஜ போன பிணத்தை வச்சு கட்டைக்கு மேலே அடுக்கி அதுக்கு மேலே மண்ணெல்லாம் நல்லா பூசி அதிலெல்லாம் கணக்கெல்லாம் உண்டு ஹோலெல்லாம் விட்டு நான் நேரில் பார்த்துருக்கேன் நல்லா அதனால தான் சொல்கிறேன் மிருத்தம் சரீரம் உத்ஸிருத்த காஷ்டலோஷ்ட சமமுித்தவு அதுக்கப்புறம் என்னென்னா பாந்தவாக விமுகாயாந்தி நெருப்பை வச்சுட்டு பந்துக்கள்லாம் திரும்பி போய்விடுவார்கள் நம்ம கூட என்ன வரும்னா தர்மஹா தம் அணுகச்சதி அவன் பின்னே தர்மம் மாத்திரம் அவன் செய்த தர்மம் மாத்திரம் இல்லை தர்மமும் புண்ணியம் பாபம் ரெண்டும் செல்கிறது அது சொல்கிறது இல்லை நல்லா நல்லது பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறது தர்மா தம் அணுக்சதி அவன் செய்த புண்ணிய பாபங்கள் மட்டுமே அவன் பின்னே மற்றவர்கள் பின்னே செல்வதில்லை ஆகையினால எத்தனை பிறவி இருக்கோ நமக்கு தெரியாது அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ பின்னை எத்தனை எத்தனை பிறவியோ முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ அப்படின்னார் பட்டினத்தை தெரியாது ஆகையினாலும் இப்போவே கடவுளை பூண்டு எத்தனையோ தரம் நமக்கு எத்தனையோ அம்மா அப்பா எத்தனையோ பேர் நாய் அம்மாப்பா புலி அம்மா அப்பா பசு அம்மா அப்பா கோழி அம்மா அப்பா குருவி அம்மா அப்பா இப்போ மனுஷ அம்மா அப்பா அவ்வளோதான் எத்தனையோ அம்மா அப்பா வந்தாச்சு அப்புறம் வந்து அதுலேயும் எத்தனையோ மனைவி குருவி மனைவி கிளி மனைவி பசு மனைவி மனித மனைவி அவ்வளோதான் உண்மைதானே இது மாதிரியாச்சு அதனால இன்னும் நம்ம தப்பிக்கணும்ப்பா இதுலருந்து இந்த சம்சார சுழல்லேருந்து தப்பிக்கணும் ஆகினால கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ குடமத்தே கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ இதெல்லாம் வந்து சாஸ்திரம் நினச்சி ஏமாந்து போகாதே ஏமாறாது ஏமாறாது ஏமாந்து போகாதே கஷ்டப்படாதே கடவுளை கும்பிடு எல்லா கஷ்டமும் போகும் கஷ்டம் போகணுங்கிறதுக்காக கடவுளை கும்பிட்டாதே கடவுளை கும்பிட்டா தானாகவே கஷ்டம் போயிடும் கடவுளை பாத்திரம் உண்மையாக புரிஞ்சு கும்பிடு கஷ்டமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லும் ஆக இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது கொஞ்ச நெஞ்சம் இந்த பற்று இருந்தால் கூட அதையும் விடணும்னு சொல்கிறார் அவர் இல்லை நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க இல்லை இல்லை எனக்காக வேண்டி இருக்காங்க என் மனைவி என் பேரில் ரொம்ப பிரியமாக இருக்கான்னு சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தில் நீங்கள் வச்சுங்க மற்றவங்களை விட்டுடுங்க எல்லாரும் பிரியம் இல்லாமல் போயிடுவாங்க என் மனைவியுமா பிரியம் இல்லாமல் போயிடுவாங்க அவளும் தான் அப்படிங்கிறார் அவளும் தான் அப்படிங்கிறார் அப்போ உங்களுக்கெல்லாம் தோணும் இப்படி தான் சொல்லுவாங்க போல் இருக்கு உண்மையை சொல்லுகிறவர்களுக்கு பேர் சாமியார் உண்மையான சாமியார் உண்மைதான் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை என்னால இதனால ஒன்று தப்பும் இல்லை மனிதனுடைய சுவா மனிதனுடைய இயற்கை அதனால மனைவியும் உனக்கு வந்து சாஸ்வதம் கிடையாதுங்கிற மனைவியும் பயந்து போயிடுவா அதனால சாஸ்வதம் கிடையாதுங்கிற எல்லாம் ஒரு நாளில் மாறுமா சுவாமி அடுத்த ஸ்லோகத்துக்கு இன்ட்ரடக்ஷன் ஒரு நாளில் மாற்ற முடியுமா எத்தனை வருஷமாக பற்று வச்சு வச்சு வளர்த்திருக்கோம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமாண்ண சேஞ்சு பண்ணுறதாவும் சபாவம் அதனால் நான் இன்னும் சேஞ்ச் பண்ணுங்கிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் என்னால் மாற்றிக்க முடியாதுங்க நீ எத்தனையோ மாற்றின் இருக்க இதையே மாற்றிக்க முடியாதுங்கிற இப்போ அடுத்த கேள் ஒருத்தன் கேட்கலாம் நான்லாம் ரொம்ப வருஷமாக இப்படியே பழகிட்டேன் என்னால் திடீர்னு வந்து இதெல்லாம் விட்டுட்டு கடவுள் மேரில் வந்து பற்று வைக்கிறதுங்கிறது என்னால் முடியாது நான் ரொம்ப பழகிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை முந்தி பழகினதெல்லாம் நீ விட்டுருக்க இப்போ புதுசாக ஒன்று பழகிருக்கேன் இதையும் விடுவேன் நாளைக்கு இன்னொன்று பழகுவேன் அதையும் விட போகிறேன் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் இப்படி நிலையில்லாததை பிடிச்சி பிடிச்சி விடுறதுக்கு பதிலாக நிலையான ஒன்றை ஏன் பிடித்து கொள்ளக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் பாலஸ்தாவத் த தருணீ சார்மணி கேக் பாவ் கிரீா சார் ி பரமே கே ஜ கோோவிந்தம் பஜ கோோவிந்தம் கோவிந்தம் பஜமூடமதே சங்கராச்சாரியார் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒவ்வொரு விதமான பற்றை நீக்கும்படி சொல்லிக்கொண்டே வருகிறார் கடைசி ஆறாவது ஸ்லோகத்தில் சொன்னது மனைவி பேரில் இருக்கிற பற்றையும் நீக்கணும்னு சொன்னது தான் அதனுடைய அதுதான் அது மாத்திரமல்ல இந்த சரீரத்துக்கு வேறாக ஜீவாத்மான்னு ஒன்று இருக்குங்கிற விஷயத்தையும் அதில் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஆழ்ந்து படிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது மனைவி பேரில் இருக்கக்கூடிய பற்றையும் நாம் நீக்கிவிட வேண்டும் என்று சொல்வதாகவே தெரிகிறது இந்த ஸ்லோகத்தில் ஒருவர் சொல்லலாம் பற்றை மாற்றுவது கடினம் என்று சொல்லலாம் அப்படி அல்ல நீ எத்தனையோ பற்றை நான் மாற்றிருக்கிறாயின் சொல்கிறார் பாலஸ்தாவது கிரீடாசக்தா பாலகா கிரீடாசக்தா பாலஸ்தாவத்து சிறுவனாக இருக்கும் பொழுதோ எனில் அப்படின்னு படிக்கணும் பாலஸ்தாவத்து எங்கே இருக்கிற போது ரொம்ப குழந்தையாக இருக்கும்போதோ எனில் கிரீடாசக்தகா விளையாட்டுலாம் நமக்கு ரொம்ப பிடிமிருந்தது எல்லா விளையாட்டு பட்டம் விடுறதுலேருந்து பட்டம் விடுறதுலேருந்து கோலி குண்டு விளையாடுறதுலேருந்து கிட்டிக்குள் விளையாடுறதுலேருந்து எத்தனை விளையாட்டு நொண்டி விளையாட்டு கபடி கபடி விளையாட்டு ஏகப்பட்ட விளையாட்டு அதுனால் கொக்கோவா அப்படி ஒரு விளையாட்டு ஏகப்பட்ட விளையாட்டு வாலிபாலு ஃபுட்பாலு கிரிக்கெட்டு கிரிக்கெட் தான் சொல்லணும் முக்கியமாக கிரிக்கெட்டு இப்படி எல்லா விளையாட்டெலாம் ரொம்ப பற்று அப்புறம் ஒரு ஏஜ் வரைக்கும் தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் என்னென்னா எப்போ பார்த்தாலும் ஸ்டெல்லா மேரீஸுக்கு முன்னாடியும் யத்திராஜுக்கு முன்னாடியும் அங்கேயே சுற்றின்னு இருந்தாருங்கிறார் அப்படி தான் சொல்கிறார் அதெல்லாம் எழுதியிருக்காருண்ணா அதுதான் நமக்கு புரியுறத சொன்னாலே புரிய தருணஸ்தாவத்து தருணி சக்தகா நல்ல நாள்லேயே மனசை எப்படி போகும் போராட்டுக்கு இந்த சினிமா முழுக்க எல்லாமே அதுதான் வருது சினிமாவை எடுத்தால் தான் இருக்குது புத்தகத்தை எடுத்தால் அப்படி தான் இருக்குது சிந்தனையவே மனசில் வர்றது இல்லை இப்படியே ஓடிட்டுருக்கு எப்போ பார்த்தாலும் காலம்பரை ஆனால் தேவி பூஜா மத்தியான தேவி பூஜா சாயங்காலம் தேவி பூஜா இதுவே பண்ணிகிட்டுருக்கோம் எப்போ பார்த்தாலும் அந்த இது இந்த மனசு அப்படி தருணஸ்தாவது தருணகான்னால் இளைஞன் தருணின்னா இளங்கி வாலிபனாக இருக்கும்பதோ எனில் இளம் பெண்கள் இடத்தில் பற்று வைக்கிறாங்க கொஞ்சம் நாடாச்சு எப்படியோ செட்டில் ஆகி லைஃப் எல்லாம் உண்டாகி குழந்தைகள்லாம் பிறந்தது அவங்களுக்குலாம் ஒரு லைஃப் உண்டாகி பேரெல்லாம் அமெரிக்காவில் செட்டில் பையன் அமெரிக்காவில் செட்டில் ஆகி அப்பப்போ இந்தியாவுக்கு விசிட் பண்ணுறான் பையன் அமெரிக்காவுக்கு போயிட்டான் இங்கே உட்காந்துட்டு தாத்தா கவலைப்படுறாரு அப்பா விருத்தஸ்தாவத்து சிந்தாசக்தகா இதெல்லாம் இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஸ்லோகம் இப்படி தான் இருக்குது வேறு ஒன்றும் சொல்ல முடியாது இதில் போய் அகம்பிரமாசுமியாக சொல்ல முடியும் சொல்ல முடியாது அதனால் இதில் என்ன இருக்குன்னா விருத்தஸ்தாவத்து சிந்தாசக்தகா வயசான காலத்தில் அந்த பையனை பெரிய பையன் அமெரிக்காவுக்கு போனால் சுவாமி வரேன்னா போனவன் போனவன்தான் எனக்கு அவனை நினைச்சே என் உடம்பு இதாயிடுச்சு அப்படின்னு எதுக்கு வேறு எதா பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறார் செங்கராஜர் அவனை நினச்சே நான் உடம்பெல்லாம் போச்சு நான் ஒரு காலத்தில் பார்த்தேன்னா அப்படி இருப்பேன் எல்லாம் போச்சு ஏன்னா அந்த பையன் போனத்துலேருந்து என் மனசே இப்படி ஆயிடுத்து அப்படிங்கிறார் என்ன பண்ணுறது தீர்காயமான அப்படிதான் சொன்னேன் அவன் போயாச்சு அங்கே போய் கல்யாணம் வந்துட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு இவர் என்னத்துக்கு அதை நினச்சின்னு கவலைப்படணும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கக்கூடாது பேசாமல் ஒரு ஆசிரமத்துக்கு போய் எதாவது சர்வீஸ் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடாது அதெல்லாம் இல்லை இவர் என்னென்னா உட்காந்து அழுதுண்டே இருக்கார் கூட அது இடத்துக்கு மாமி வேறு சரி அதனால் என்ன சேர்ந்து அங்கே போயிட்டானே போயிட்டானேன்னு சொல்லி விருத்தஸ்தாவத்து சிந்தா சக்தா வயசான காலத்தில் கவலையை பிடிச்சுக்கிறாங்க பிடிச்சுக்கிறாங்கிறார் கவலையை பிடிச்சுக்கிறான் கவலையை விட மாட்டேங்கிறான் அதனால் என்னன்னா அது மாத்திரம் இல்லை யாராவது ஒருத்தராவது கடவுள் மேலே பற்று வைக்கிறாங்களான்னா ரொம்ப அபூர்வமாக இருக்குங்கிறார் பரமே பிரம்மணி கோபி நசத்தா கோபி எவரேனும் பரமே பிரம்மணி அந்த பரமே பிரம்மணினா பரபிரம்மத்தனிடத்தில் பரம்பொருளிடத்தில் சக்தகாபதி பற்றுடையவர்களாக இருப்பதில்லை நிலையில்லாத பொருளில் பற்றை வைத்து துன்பப்படுகிறார்கள் நிலையான பொருளில் பற்றை வைத்து இன்பத்தை அடைய தெரியாமல் நிலையில்லாத பொருள்களில் பற்று வைத்து துன்பப்படுகிறார்கள் ஆகையினாலப்பா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீ எவ்வளவோ தரம் வந்து உன்னுடைய இதை பற்ற மாற்றிருக்கேன் பற்றுக்குரிய பொருள் மாறியிருக்கு ஆகையினால நான் சொல்கிறேன் உன்னால் மாற்றிக்க முடியும் கடவுளுடைய புகழ கேள் கடவுளுடைய கடவுள் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கோ கடவுளுடைய பெருமையை பெரியவங்க வாயிலாக கேள் சாஸ்திரங்களின் வாயிலாக கடவுளுடைய மகிமையெல்லாம் தெரிந்து கொள் அதெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த பகவான் பேரில் பிரியவை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது பையனை நினைக்கிறதுக்கு பதிலாக இது சொல்லாமே நம சிவாயவே வேதம் நான்கினும் நாதன் நாமம் நம சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது இப்படிலாம் சொல்லியிருக்காங்களே பெரியவங்கள்லாம் அதனால் வந்து நீ பகவான் நினை வஞ்ச மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இழாத எல்லாம் இதெல்லாம் இல்லைங்கிறார் இத்தனையும் சொல்லி இந்த குவாலிஃபிகேஷன் இல்லைங்கிறார் எப்படி இவ்வளவெல்லாம் வர்ணனை பண்ணி ஓஹோ அப்படியா அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு இல்லைங்க நலம் தான் இல்லாத சிறியேற்கு நல்கி அப்படிலாம் ஒன்றும் இல்லாத எனக்கு அனுகிரகம் பண்ணினா என்ன பாட்டது அப்போ வந்து பகவானை நீ நினச்சிருந்த ஏன்னா இருக்கலாம் அதுக்காக வேண்டி இதெல்லாம் வந்து வீட்டை விட்டுட்டு ஓடி போகணுன்னு அர்த்தமில்லை இதனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக யாரும் சிக்கிக்கக்கூடாது இந்த சூழலில் நாம் சிக்கக்க கூடாது நான் பற்று வச்சு நாம் நாளைக்கு வந்து நான் இவ்வளோலாம் பண்ணினேனே நான் உனக்கு அன்னைக்கு அவ்வளோ சிரமப்பட்டு செஞ்சேன்னு சொல்லி காட்டுவோம் நான் இந்த சொல்லி காட்டுற சுபாவம் நமக்கு ரொம்ப உண்டு வந்து அன்னைக்கு நான் வந்து அவ்வளோ கஷ்டத்துக்கு இடையில நான் உனக்கு ஹெல்ப் பண்ணினேன் அதை நீ நினச்சி பார்த்தியா அப்படின்னா அவன் நினைக்க மாட்டாங்க அதுதான் உலகம் இன்னொருத்தர் நினைக்கணும்னு நம்ம நினச்சி ஒன்றுமே பண்ண வேண்டியது சொல்லி காட்டுறது அதை விட தப்பு நான் செஞ்சேனே நான் செஞ்சேன்ன உன அப்படிலாம் அன்னைக்கு நினச்சேனா உனக்குன்னு செய்யலை அப்படின்னா அது சொல்லி காட்டுற சுவாபம் வேறு ரொம்ப அதிகமாக இருக்கு ஆனால் அதெல்லாம் ஏன்னா அது நீங்கள் என்ன சொல்லி காட்டினாலும் அந்த ஹர்ட்டு ஹர்ட்டு தானே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அது அதுக்கப்புறம் உட்காந்து இங்கேயோ அழுக வேண்டியதான் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக பகவானை நினச்சி அழகாதா பகவானை நினச்சி பகவானுக்காக பகவானுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சு தியானம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்கிறார் ஆஹா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ கடவுள் இடத்துல பற்று வைக்கிறது யாரும் இல்லை எனவே கடவுள் இடத்தை கடவுள் இடத்துல பற்று வையுங்கள் யாருமே ஜாஸ்தியாக வழிபடுறது இல்லை கடவுளை உண்மையாக கடவுளை வழிபடுபவர்கள் வெகு சிலரே சரி ஆகையினால எப்படி நான் சிந்திக்கிறது எப்படி நான் சிந்திக்கிறது கடவுளை சிந்திக்கணும்னு சொல்லுகிறீர்களே கடவுளை எப்படி சிந்திக்கிறதுன்னு முதல்ல உன் பிராப்லத்தை சிந்தி அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற தோஷங்கள்லாம் புரியும் உன்னுடைய பிரச்சனைகளை நன்கு ஆராய்ச்சி பண்ணினால் அதில் இருக்கிற குறைகள் நன்கு விளங்கும் அந்த குறைகள் நன்கு விளங்கினால் நீ தத்துவத்தை சிந்திக்க துவங்குவாய் அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் காத்தே காந்தா கஸ்தே புத்திரா யமீவ விச்சித்திர ஆய்தித்தைய ஜா காசாரமதிவித்திர திந்திராத்தோவி இந்த எட்டாவது ஸ்லோகம் பதிமூணாவது ஸ்லோகம் இருபத்தி மூணாவது ஸ்லோகம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இதெல்லாம் ஒரே மாதிரி உள்ள ஸ்லோகங்கள் தான் நான் வந்து இந்த மூணாவது ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது இது வந்து சன்னியாசியை பார்த்து சொல்கிற மாதிரி உள்ள ஸ்லோகம்னு சொன்னேன் ஆனால் பெரும்பாலான ஸ்லோகங்கள் உலக உலக வாழ்க்கையில் உழல்பவர்களை பார்த்து தான் சொல்லப்பட்டிருக்கு உலக வாழ்க்கையில் உழல்பவர்களை பார்த்து தான் சொல்லப்பட்டிருக்கு அது சன்னியாசிக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாலும் அது எல்லாருக்கும் பொருந்தது தான் மூணாவது ஸ்லோகம் அது மாத்திரம் இல்லை இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஒரு ஸ்லோகத்துக்கு இன்னொரு ஸ்லோகத்துக்கு கனெக்ஷன் சொல்றதுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா அந்தந்த நேரத்தில் அப்படி சொன்னது அதெல்லாம் தொகுத்து ஒரு ஸ்லோகமாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக பன்னெண்டு ஸ்லோகம் தான் சங்கராச்சாரியன் சொன்னதாக சொல்றாங்க துவா துவாதச ஸ்தோத்திரம் அப்படின்னா பேர் ஆனாலும் கூட அங்கங்கே சில விஷயங்கள் அப்படி இப்படி சொல்லியிருக்கு இதில் இப்போ அடுத்தாப்புல சிந்தனை பண்ணுறதுக்கு வழி சொல்றார் சங்கராஜர் எப்படி சிந்திக்கணும்னு சொல்லி கொடுக்குற தே காந்தா கா உன்னுடைய மனைவி யார் காந்தா அப்படின்னு சொன்னா கவர்ந்து இழுப்பவள் காந்தா காந்தா காந்தம் பேர் மேக்னெட்டுக்கு பேர் காந்தம் தான் பேர் அதனால் தே காந்தா கா உன்னுடைய மனைவி யார் யாருன்னா உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ்வளோ உனக்கும் சம்பந்தமே இல்லை யோசித்து தே புத்திரஹா கஹா உன்னுடைய குழந்தை உன்னுடைய பையன் யார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயும் இல்லை மனைவியும் இல்லை குழந்தையும் இல்லை திடீர்னு நீங்கள்லாம் பிறந்து ரொம்ப இப்படி திடீர்னு ஏன் துன்பத்தை அனுபவிக்கணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லையே திடீர்னு நடுப்புரை தானே வந்திருக்கு இந்த நடுப்புரை வந்திருக்குங்கிறத யாராவது யோசிக்கிறீர்களாங்கிற இது இடையில் வந்தது தானே நானே இடையில் வந்தவன் தான் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை மனைவி இடையிலே வந்தவள் வச்சுக்கும் என்னவாத வச்சுக்கும் மனைவி இடையிலே வந்தவள் இந்த குழந்தை இடையிலே வந்தது ஆனால் இதில் எவ்வளவு அபிமானம் எனக்கு ஏற்பட்டு விட்டதப்பா அப்படிங்கிற யம் சம்சாரகா விசித்திரகா இந்த சம்சாரம் இருக்கிறது ரொம்ப விசித்திரம் இந்த அபிமா இந்த இடத்துல சம்சாரஹாங்கிறது அபிமானம்னு அடித்தோம் பற்று இந்த பற்று இந்த சுழல் இந்த பற்றுச் சுழல் அதிவ விசித்திரஹா ரொம்ப விசித்திரமாக இருக்குது இந்த நாளைக்கு முன்னாடி நான் மாத்திரம்தான் அம்மா அப்பா எனக்கு பிரியம் இருந்தது அப்புறம் என்னாச்சும் கொஞ்சம் நாள் கழித்து நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் குழந்தைலாம் இருந்தது எல்லார்ட்டையும் நான் வந்து ரொம்ப பற்றோடு இருக்கேன் யோசித்து பார்த்தா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லாத தானே இப்போ ரொம்ப நான் வச்சு எக்ஸ்பெக்டேஷன்லாம் எனக்கு ரொம்ப இருக்குது அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் போகணுன்னு நினைக்கிறேன் எப்படி வந்தது விசித்திரம் அப்படிங்கிறது ஒரே விசித்திரம் விசித்திரம்னா ஆச்சரியம்னு அர்த்தம் ஐயம் சம்சாரா விசித்திரஹா ஆச்சரியம் அற்புதம்ப்பா பற்றே இல்லாத என்ன போய் பற்று வடிவடி பண்ணிவிட்டது முன்னாடி எனக்கு இந்த பற்று பற்று இருக்குது அது எப்போ தேவையோ அப்போ வெளிப்படுறது எப்போ பார்த்தாலுமா பற்று வெளிப்படுறது பற்று எப்போ தேவையோ அப்போ வெளிப்படுறது நமக்கு ஒருத்தர் பேரில் பற்று இருக்கு இல்லைங்கிறது எப்படி எப்போ தெரியும்னா சுச்சுவேஷன் வந்தால் தெரியும் சுச்சுவேஷன் வரத்துக்கு முன்னாடி தெரியாது எப்போ பார்த்தாலும் அது தெரியாது நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒன்றா உடம்பு சரியில்லை அப்படின்னா பற்று தெரியும் வெளிப்படும் எ குழந்த பேர்ல பற்று இருக்குங்கிறது எப்போ பற்று இருக்கு பற்று இருக்குன்னா சொல்ல முடியும் அது அந்த சூழ்நிலையை பொறுத்து அது வெளிப்படும் அப்பதான் தெரியும் நமக்கு எவ்வளவு தூரம் மனசுல இந்த பற்று உட்கார்ந்துருக்கு அதை சரி பண்ண முடியாம நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு அப்பதான் தெரியும் அந்த சந்தர்ப்பத்துலதான் தெரியும் இல்லாட்டி மத்த நேரத்துல அது தெரியாது அதனால ஐஎம் அது ரொம்ப விசித்திரம்ங்கிறாரு ரொம்ப விசித்திரம் பா யோசிச்ச பார்த்தவன ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு கசியத்துவம் நீ யாருடையவன் கசியத்துவம் நீ யாரை சேர்ந்தவன் நீன நீ யாருடையவனா நீ யாருக்காவது உரியவனா அவங்களுக்கும் நீ இடையில வந்தவன் தானே அம்மா அப்பாவை எடுத்துப்போம் அம்மா அப்பாவுக்கு அம்மா யாருடையவன் நீங்கிற நீ யாருடையவன் நீ யாருடையவன் கேள்வி நீ யாருடையவன் கேட்டா என்ன சொல்லுவோம் நான் தாய் தந்தையை தாய் தந்தையர்களை சேர்ந்தவன் சொல்லுவோம் அப்படி சொன்ன அவங்களுக்கு நான் இடையில வந்தவன் தானே சாஷ்விதம் இல்லையே அதனால தொம் கசிய நீ யாரை சேர்ந்தவன் யாருடையவன் கஹா இந்த தொம்மை ரெண்டுல போடணும் கசிய தொம் போடணும் அப்புறம் தொம் கஹா நீ யார் அதை யோசிச்சுட்டார் முதல்ல உன் மனைவியார் மனைவியார் மகனார் அப்புறம் உன் நீ யார் உடையவன் நீ யார் நீ யார் குதா ஆயாத்த நீ எங்கிருந்து வந்தாய் என்ன நீ வந்து ரொம்ப காலமாக இருக்கியா என்ன இந்த சிருஷ்டி சூரிய தேவன் சந்திர தேவன் படைச்ச காலத்திலருந்தே நீ இருக்கியா நீ இடையில வந்தவன் தானே நீயும் இடையில் தோன்றியவன் தானே அப்படிங்கிற ஹே பிராதா ஓ சகோதரனே இக தத்து தத்துவம் சிந்தைய இந்த மனித வாழ்க்கையில் அந்த தத்துவத்தை எண்ணிப்பார் எண்ணிப்பார் தத்து தத்துவம் சிந்தைய பிராதஹான ஓ பிரதர் ஓ பிரதர் தத்துவம் சிந்தைய தத்து தத்துவம் சிந்தைய அந்த தத்துவத்தை எண்ணிப்பார் மனைவி மகன் தாய் தந்தை நான் என்னுடைய பிறப்பு எல்லாவற்றையும் ஆராய்ச்சி பண்ணினால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது ஆகவே இதனுடைய உண்மையை நான் அறியத்தான் வேண்டும் இந்த வாழ்க்கையின் ரகசியத்தை நான் அறியத்தான் வேண்டும் இந்த வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கின்ற வஸ்துவை நான் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் தத்துவத்தை சிந்திப்பாயாகங்கிறார் தத்துவம் சிந்தைய ததிஹ்ரா மேலும் அடுத்தவாப்பம் பூர்ணமூர் பூர்ணா பூர்ணமுத பூர்ணஸ் பூர்ணமா தாஜப்பூர்ணமேவிஷா ஹரி ஓ